जननी सर्वमंगला ீகோ மாமனோ தம் வந்தே கஜரானூயம் விபுதைகை सामे वसतो ஜிஹ்வா सूत्रकृतं வா மூிக்கேந்திரம் டைபாயனம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கம் மதுபி நமாவ மேவச்சமேவே விதையவிணம் ேவேவம நமோதி சம்பிராயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோப்பலவர பிரத்தகோவாஹமஸ் ஓராலய <clears throat> शंकरम ஆமபோதம் முதல் ஸ்லோகம் ரெண்டாவதுலோகம் சொல்றேன் தப்போ க்ஷீண பாம் வீத்தரா முப்பே विधीयते, யனியோ சாட்சை பண்ணம் வினா மோட்சோ நிதி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 ஆத்மபோதத்தை அடைவதற்கான தகுதி முதல் ஸ்லோகத்தில் உபதேசிக்கப்பட்டது ஆத்மபோதம்ங்கிறது ஆத்ம ஜானங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் இன்னொரு சொல் தான் அது ஆத்மபோதகாங்கிறதும் ஆத்ம ஜானங்கிறதும் ஒன்று தான் ஆத்ம அவசியம் ஆங்கிலத்தில் செல்ஃப் நாலட்ஜுன்னு சொல்லுகிறார் தமிழ சொல்லணும்னா தன்னறிவு தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே நீ தந்திரம் ஒன்று சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே வள்ளலர் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே திருமந்திரம் ஆக தன்னை அறியணும் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரங்களில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் முதல்ல நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைக்கே இந்த ஆத்ம ஜியானம் அவசியம் ஆத்ம ஜியானத்தை ரெண்டு விதமாக பிரிப்போம் அது அப்புறம் முதல்ல நான் யாருங்கிற அறிவு நம்ம நம்ம ஆன்மீக கல்வியில் முதல் பாடம் அது தான் அந்த பாடம் இப்போ எங்கேயுமே பள்ளிக்கூடமே பள்ளிக்கூடத்தில் அது கிடையவே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீக நிறுவனங்களே அதில் பிரச்சனை இருக்கு அதை நான் விரிவா சொன்னா நிறைய சிக்கல் ஆரம்பிக்கும் அதுக்குள்ள நான் போக விரும்பலை ஆக ஆத்ம அவசியம் கைவல்ல நவநியத்தில் பார்க்கிறோம் ஆசிரியர் சொல்றார் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அப்படிதான் ஆரம்பிக்கிறது ஆக இந்த ஆத்ம ஜானங்கிறதத்தான் நம்ம ஆத்ம போதம்ங்கிறோம் போதம்னாலும் ஞானம்னாலும் ஒரே பொருள் தான் போதகாங்கிறது இன்னொரு வேர்டு சிமிலர் வேர்டு தான் அது தமிழில் சொன்னால் ஒரு பொருள் கிழவி கிழவின்னா வந்து இந்தா பள்ளிக்கூடத்துக்கு போடுற இழா பள்ளிக்கூடத்துக்கு எந்த இழா போடுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் வல்லினம் மெல்லினம் இடையினம் வேணால் அதனால நிறைய பேருக்கு இதாக இருக்குது ஆக இந்த ஒரு பொருட்களைவினா ஒரு பொருட்கொல் ஒரே பொருளை தருகிற பல சொற்கள் அதில் போதகான்னா அதிங்க போதகாங்கிறது புல்லிங்க சப்தம் ஞானம்ங்கிறது நபும்சுகலிங்க சப்தம் சம்ஸ்கிருத பாஷையில் சொற்களுக்கு பால் வேற்றுமே உண்டு சொற்களுக்கு சொற்கள்ல வந்து இது ஆண்பால் சொற்கள் இது பெண்பால் சொற்கள்னு பிரிப்போம் அறிவுங்கிறதே போதகான ஆண்பால் சொல் அறிவுங்கிறத ஞானம்னு சொன்னோம்னா அது வந்து என்னது ஒன்றன்பால் சொல் ஆக ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அது அதாவது சம்ஸ்கிருத சொற்களை சார்ந்தே பால் அமைகின்றன பொருளை சார்ந்து பால் கிடையாது தமிழ் மொழியில பொருளை சார்ந்து பால் வேற்றுமை உயர்தினை அகரிணைன்னெல்லாம் பிரிப்போம் சம்ஸ்கிருத பாஷையில் அப்படி இல்லை போதகான்னு சொன்னால் புல்லிங்க சப்தம் ஞானம்னு சொன்னால் நபும்சகலிங்க சப்தம் வித்யான்னு சொன்னால் ஸ்திரீலிங்க சப்தம் வருங்க மூணுக்கும் அர்த்தம் அறிவு தான் ஆஹ போதா வித்யா ஜியானம் ஆத்ம ஆத்ம வித்யா ஆத்ம ஜானம் ஆத்ம போதா இப்போ மூணு லிங்கத்திலையும் சப்தம் வந்து கொடுத்தோம் நமக்கு அதில் தாற்பயம் இல்லை இருந்தாலும் ஆத்ம போதத்துக்கான தகுதி முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது ஆத்மபோதம் மிகவும் அவசியம் என்பது ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது நான் அப்பப்போ சொல்கிறேன் நான் இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்துருக்கோம் சென்ற வகுப்புலேயே அதை பார்த்துட்டோம் ஞானம்தான் மோக்ஷத்துக்கு சாதனம் மோக்ஷத்துக்கு சாதனம் மோட்சம்னா என்னன்னு கேட்க விடாது இனிமே அதை பத்தி நிறைய விளக்கம் சொல்லியிருக்கேன் மோக்ஷஸ்வரூபம் சொல்லியிருக்கேன் மோட்ச சாதனம் சொல்லியிருக்கேன் ஆஹ் மோக் சாதனம் அந்நசாதனேபிய போதா சாட்சாத் சாதனம் கர்மா உபாசனை ஞானம் இந்த மூன்று சாதனங்களுள் கர்மம் உபாசனையெல்லாம் பரம்பரா சாதனம் மோட்சத்துக்கு சாட்சா சாதனம் இல்லை கர்மம் நேரடியா முக்தியை கொடுக்காது கடவுளை தியானம் பண்றதுனால நேரடியா முக்தி கிடையாது அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி தன்னை பிரம்மமாக தெரிஞ்சின்றாத்தான் மோட்சம் தன்னை உயிர்னு தெரிஞ்சின்றால் கூட மோக்ஷம் கிடையாது தன்னை உயிர்னு தெரிஞ்சிண்டு நான் உயிருக்கு உயிரான இறைவனுக்கு அடிமை நான் அவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்ற மோக்ஷித்தாந்தம் துவைத்த சித்தாந்தம் அத்வைத்த சித்தாந்தத்தில் அப்படி சொல்ல மாட்டோம் துவைத்த சித்தாந்தத்தில் எப்படி துவைத்தம்னா கிட்டத்தட்ட விசிஷ்டா துவைதம் துவைதம் எல்லாத்தையும் சேர்த்து நான் தான் போடுறேன் ஏன்னு கேட்டால் கடவுளும் ஜீவனும் வேறேன்னு சொல்கிற மதம் துவைத்த மதம் அதுக்குள்ளே நிறைய உட்பிரிவுகள்லாம் இருக்குது கடவுள் டோட்டலாகவே பிரிஞ்சிருக்காரா இல்லை பிரிஞ்சும் பிரியாமல் இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரம் நிறைய இருக்குது ஆஹ் உயிர் வேறே உயிருக்கு உயிரான இறைவன் வேறேங்கிறது துவைத்த மதத்தில் ஒரு பிரிவு உயிருக்கு உயிரான இறைவனும் உயிரும் வேறு வேறு அல்ல இணைப்பிரியாமல் இணைந்திருக்கிறவர்கள் ஆனால் உயிர் வேறு உயிருக்கு உயிரான இறைவன் வேறுங்கிறது விசிஷ்டா துவைதம் உயிரும் உயிருக்கு உயிரான இறைவனும் பிரியாது உதாரணம் சொன்னால் புரியும் அலைகள் வேறு கடல் வேறு என்பது துவைத்த மதம் கடலுக்கு அந்நியமாக அலைகள் இல்லை ஆனால் கடல் அலை இல்லை அலைகள் கடல் இல்லை புரியுறதா இறைவனுக்கு அந்நியமாக உயிர்கள் இல்லை ஆனால் உயிர்கள் இறைவன் இல்லை இறைவன் உயிர்கள் இல்லை எப்படி இருக்கு பாருமா இது துவைத்த மதம் டோட்டலாகவே இப்போ நீங்களும் நானும் தனித்தனியாக எல்லாரும் நம்ம எல்லாரும் வேற வேறையா இருக்கிற மாதிரி சர்வசக்திமான கடவுள் வேறே நான் வேற அப்படிங்கிறது துவதத்தில் ஒரு விதமான துவைத்தம் இன்னொரு விதமான துவைதம் என்னதுன்னா அவர் சேர்ந்தே இருக்கார் ஆனால் சேந்தே இருக்கிறதுனால அவரும் நாமளும் ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது இன்னொரு மதம் அடுத்த மதம் அத்வைத்த மதம் என்னதுன்னா தண்ணிதானே பா கடல் என்றும் அலைகள் என்றும் அழை அழைக்கப்படுகிறது அது மாதிரி பிரம்மன் தான் ஈஸ்வரனாகவும் உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் காட்சி அளிக்கிறது என்கிறது அத்வைத சித்தாந்தம் புரியுறது இல்லையா எக்ஸாம்பிள் கிளியராக புரிஞ்ச விஷயம் புரியணும் ஆனால் நீண்ட நாள் அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும் இதையே சிந்தனை பண்ணணும் தச்சிந்தனம் தற்கனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதேக பரத்தஞ்ச பிரம்மாபியாசம் விதுர் புதா என்று பஞ்சதசிங்கிற நூலில் வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றார் அதையே சிந்திக்கணும் அதையே பேசணும் ஒருத்தருக்கொருத்தர் அதையே பரிமாறிக்கணும் இதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம்னு பேர் பிரம்மத்தை பற்றி தச்சிந்தனம் தத்துனா எதையோ இல்லை கட்டடத்தை பற்றி சிந்திக்கிறது இல்லை தத் சிந்தனம்னா அதையே சிந்திக்கணும் அதையேனா எதையே பிரம்மத்தையே சிந்தனை பண்ணணும் தற்கனம் பிரம்மத்தை பற்றியே பேசணும் அந்யோன்யம் ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த பிரம்ம தத்துவத்தை தான் ஷேர் பண்ணிக்கணும் ஏதது ஏக்க பரத்வன் ச இந்த விஷயத்தில் ஒரே விடாமல் வேற எதுலேயும் நோ டைவர்ஷன் எதுலேயுமே மனசை செலுத்த விடாம இதையே பண்ணின் இருந்தா அதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம்னு பேருன்னு சொல்லி வித்யாரண்ய சுவாமிகள் அழகாக சொல்லி வச்சுருக்காரு பகவத்கீதையிலையும் இருக்குது ஆனால் அது பக்தி மாதிரி தெரியும் அது மச்சித்தாம்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச மச்சித்தாக என்ன என்னை சித்தத்தில் என்னையே நினைக்கிறார்கள் எப்பொழுதும் என்னையே நினைக்கிறார்கள் வாழ்க்கையே எனக்கே கொடுத்து விட்டார்கள் மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடவுளுடைய பெருமையவே பேசுகிறார்கள் கதையந்தஷ்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச எப்போ என்னை பற்றியே பேசுகிறார்கள் மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்கிறார்கள் யாரும் இல்லை என்றால் தாங்கள் தியானம் செய்து மகிழ்கிறார்கள் ரமந்தி ஆனா இங்க என்ன விஷயம்னா இங்க நிறைய இங்க என்ன இந்த ஆத்மபோதத்துல நான் முதல்லயே சொன்னேன் நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதா மோஷம் நான் நான் மாத்திரமில்லை எல்லாரும் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்கக் களியாட்டம் காக்கை குருவி எங்கள் ஜாதி அந்த பாட்டம் மறக்கக்கூடாது எல்லாம் நான் மாத்திரம் பிரம்மன் சர்வம் பிரம்மமயம் திரஷ்டா பிரம்ம திருஷ்யம் பிரம்ம கரணம் பிரம்ம பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னவ் பிரம்மணாஹுதம் புருஷ ஏவேதகும் சர்வம் இதம் சர்வம் புருஷஹா ஏவ அந்த ஜானத்துக்கு பேர் தான் அந்த ஜானத்தினால்தான் மோட்சங்கிறது அத்வைத்த சித்தாந்தத்தினுடைய மோக்ஷாதனம் இதை நாம் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு புதுசு புதுசாக நிறைய பேர் வர்றதுனால அது எங்கேயா கம்யூனிகேஷன் கேப் விழுந்துருமோ என்னத்தையோ சொல்கிறாரு நினச்சி என்ன பண்ணுறது கிடையாது என்னன்னா தொடர்ந்து பாடத்தை நடத்திட்டு என்ன எப்படியோ சமாளிக்கணும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்க அந்நிய சாதனை மற்ற சாதனங்களை காட்டிலும் கர்மா உபாசனா ம்ன்னல்லாம சாதனங்கள் முக்கியமா மூணு சாதனம் கர்மா உபாசனா எல்லா சாதனங்களை காட்டிலும் ஞானம்தான் மோக்ஷத்துக்கு சாட்சா சாதனம் ஒரே சாதனம் மோக்ஷத்துக்கு வேற சாதனம் கிடையாது இல்ல அது வந்து அவங்கவங்க மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி முக்தின் எப்படி பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி முக்தி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 ரெண்டாவது நான் சொல்கிறபோதே அர்த்தம் மாறிடுது பாருங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி மோட்சங்கிறது கிடையாது பக்குவ பட்டு அந் அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது அவங்களுக்கு தான் மோக்ஷம் இப்போ ஐஐடி வந்து எல்லோரும் கிடைச்சிடுமா படிக்கிறதுக்கு அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது அவன்தான் கிடைக்க கிடைய முடியும் அது மாதிரி இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கணும் மோக்த்துக்கு ஒரே சாதனம் ஞானம்தான் ஞானம் ஒன்று சாதனம் சாட்சா சாதனம் ஏக்க சாதனங்கிற வார்த்தைய மறக்கவே மறக்காதீங்க மோக் அப்புறம் அடுத்த லைன்ல பாருங்க ஞானம் இல்லாமல் மோக்ஷம் கிடையாது மோக்னா என்ன அர்த்தம் சொல்லிருக்கேன் ஒரு ஒரு கோணத்தில் விளக்கி சொல்லிருக்கேன் இல்லாம போறதுதான் மோக்ஷம்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 எல்லும் நான் தான் நான் எப்படி இருக்கு ஏகப்பட்ட நான் கற்பிக்கப்பட்டிருக்கேன் நீங்களும் நான் நான் ஒரு ஒருத்தரும் சொல்லிட்டு நானும் நான் சொல்லிட்டு இருக்கேன் எத்தனையோ கோடிக்கணக்கான வேற்றுமை நான்கள் ஒற்றுமை நானில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன இது என்ன இலக்கணமோ சரி மோக்ஷ மோக்ஷங்கிற வார்த்தை இந்த ஞானம் வரணும் இது எதுனால வரும் எல்லாரும் நான் ஞானம் எப்படி வரும் அது தானா திடீர்னு முளைக்குமா என்ன அந்த ஞானம் எப்படி முளைக்கும் ஒரு நாளும் முளைக்காது பஞ்சதேசையில் படித்தோம் விசாரணாத் விசாரணையினால்தான் வேதாந்த சாஸ்திர விசாரணை பண்ணினாத்தான் ஞானம் வரும்னு படிச்சிருக்கோம் இப்போ தான் படித்து முடிச்சுருக்கோம் செவ்வாய்கிழமை கிளாஸில் ஞானம் இல்லாமல் மோக்ஷம் இல்லை மோக் ந சித்தியதி அதுக்கு உதாரணம் சொல்லிட்டார் பாகசிய வன்னிவத்து எக்ஸாம்பிள் பாகசியன்னா என்ன அர்த்தம் சமைப்பதற்கு சமையலுக்கு வன்னிவத்து வன்னின்னா நெருப்பு நெருப்பை போல சமையலுக்கு நெருப்பை போல நெருப்பு இல்லைன்னா சமைக்கிறது பக்குவப்படுத்துறதுங்கிறது நடக்காது நீங்கள் என்னெல்லாம் வச்சுருந்தாலும் அக்னி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சமைக்க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 ஏதோ ஒரு சரியான பைத்தியமா இருப்பார் போல் இருக்கு ஒரு விசேஷமா தெளிவா பைத்தியமா இருப்பார் சந்தேகம் வருமா வராத ஆனா இதுதான் முக்தனுடைய ஞானம் இந்த ஞானம் வந்த உடனே இதுக்கப்புறம் எங்க முக்தி அடையிறது ஆளு கிடையவே கிடையாது ஆக வேறு எதுனாலையும் பூஜை பண்ணிண்டே இருந்தா இந்த இப்படி வந்துருமா இந்த ஞானம் வராது ஜபம் பண்ணிகிட்டே இருந்தா வருமா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு ஜபம் பண்ணினா அதுக்கு ஒரு பலன் இருக்கு பூஜை பண்ணினா அதுக்கு ஒரு பலன் இருக்கு ஆனா அதுக்கு ஞானத்தை கொடுக்கிற சக்தி டைரக்டா கிடையாது அது வந்து இப்படி உட்காந்து பொறுமையா படிக்கிறதுக்கு பக்குவத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஏகாகிரதையை கொடுக்கும் மன உருமுகப்பாட்டை கொடுக்கும் புரிஞ்சுக்கிறதுல ஒரு நுணுக்கமான சக்தியை கொடுக்கும் ஆனா அது டைரக்டா ஞானத்தை கொடுக்காது த்ரூசாஸ்திரம் மூலமாத்தான் குரு மூலமாத்தான் ஞானம் கிடைக்குங்கிறது ஆதிசங்கர் அழுத்தம் திருத்தமாக நிறைய இடங்களில் சொல்கிறார் ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் பிரம்ம கேனோபனிஷத்தில் ஆதிசங்கரருடைய வார்த்தை ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் பிரம்ம சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை ஒழுங்காக சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கிட்ட இருந்து தான் ஞானம் வருமே தவிர வேறு எதுனாலையும் ஞானம் வரவே வர ஆகையனால் நீங்கள் எத்தனை புஸ்த நீங்கள் வேதாந்த புத்தகத்தை கூட தனியாக படித்தாலும் ஞானம் வராது இதே புஸ்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கண்ணே அது சொல்லி கொடுத்தாலே புரியலைங்கிறாங்க நிறைய பேர் அப்புறம் தானாக எப்படி வரும் இல்லை சுவாமி அதுக்கு ஒரு பவர் இருக்குன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சரி என்ன பண்ணுற சங்கராச்சாரியர் சொன்னார் ஆசிரியர் சொல்லி கொடுத்தா சுலபமாக புரியுங்கிறார் நீயா படித்தா பன்னெண்டு வருஷம் மண்டே உடைச்சாலும் புரியாது அவர் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிட்டு இருப்பார் ஏன்னா அந்த சம்பிரதாயத்துக்கு அவ்வளவு மகி சம்பிரதாயம்னா என்ன அர்த்தம் தெரியுமா சம் தாயம்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம் ப்ரானா நன்றாகன்னு அர்த்தம் சா சம்னா சிஸ்டமேட்டிக்கலின்னு அர்த்தம் ஒழுங்காக முறையாக நல்லா தெளிவாக சிஷியனுக்கு தான் தெரிஞ்சின்றத சொல்லி கொடுக்குறவர்னு அர்த்தம் சம்பிரதாய வித் மெத்தடாலஜி எப்படி சொல்லி கொடுத்தா புரியும் அப்படிங்கிறது அது அது ஒரு டிவைன் பவரோட தெய்வீக அனுகிரகத்தோட சொல்லி கொடுப்பார் இது இவருக்கு தான இவர் நமக்கு தானாக விதிக்கிறது இல்லை நான் ஒரு குரு கிட்ட உட்கார்ந்து படிச்சதுனால எனக்கு கிடைச்சது அந்த குரு எப்படின்னா அவர் அவருடைய குரு கடைசியில் எங்கே போய் முடியும் கடவுள்கிட்ட தான் முடியும் ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் சொல்லிட்டு தானே பாடமே ஆரம்பிக்கிறோம் குருவந்தனம் இல்லாம பாடமே கிடையாது ஆக இந்த ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் ஞானந்தா மோக்ஷத்துக்கு சாதனம் என்பதை உறுதி செய்தது முதல் ஸ்லோகம் என்னது ஆத்ம போத யோகியதா போதசிய அவசிய கத அவசிய கதா என்ன அர்த்தம் போதத்தினுடைய அவசியம் போதத்தினுடைய அவசியம் சொல்லப்படுகிறது இதெல்லாம் பல இடங்கள்ல நமக்கு திரும்ப திரும்ப வரும் படிச்சுக்கலாம் இப்ப அடுத்த கேள்வி ஒரு கேள்வியை கேட்டுதான் அடுத்த ஸ்லோகமே படிக்கணும் என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிருக்கீங்க ரிச்சுவல் எல்லாம் இருக்கு இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணினா தானா வந்துடாதா அப்படின்னு கேட்டா வராதுங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் வருது வரும் வித்யா வித்யா நிஹந்தேவஸ்திமிரசவத் வித்யான்னு படிக்கூடாது வித்யா மூணாவது சாஃப்டாக சொல்லணும் அது அதில் வித்யான் நிறைய பேர் இங்கிலீஷில் எழுதுறதே அப்படி தான் எழுதுகிறாங்க விஐ டிஹெச் ஒய்ஏ தான் எழுதுறாங்க டிஏ தேவையில்லை விஏடிஒய்ஏ நியூமராலஜி பண்ணி சம்ஸ்கிருதத்தை கொலை பண்ணுறதுங்கிறது அது ஒரு தனியாக நடந்துட்டுருக்கு ஆகையினால அதனால் இது விஐடிஒய்ஏ போட்டால் போகிறோம் வித்யா அதுதான் பழக்கம் இன்டர்நேஷனலா சம்ஸ்கிருதத்தை எழுதுற போதும் போதும் அப்படித்தான் பண்றாங்க எழுத்து பெயர்ப்பு பண்ற போது அப்படிதான் பண்ணப்பட்டிருக்கு ஆஹ் வித்யா சொல்லக்கூடாது இன்னொருத்த நான் சொல்றேன் ஸ்லோகத்தை அவிரோதிதையா கர்ம நித்யாம் வினிவர்த்தே அவி கம நா कर्म न என்னது செயல்னால் என்னதுன்னா இந்த கர்மாங்கிற சப்தம் இருக்கேன் ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் கர்த்திருனம் கர்ம கொஞ்சம் இதை நான் விளக்கமாக சொல்கிறேன் கர்த்திரு அதீனம் கர்ம இப்போ நான் பேசுறதுங்கிறது இதுக்கு பேர் வாசனம் பாஷணம் சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னோம் பேசுறதுங்கிறது ஒரு கர்மா செயல் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள எப்படி சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சு பேசிகிட்டே நினைக்கிறது கர்மம் பேசுறது கர்மம் நீங்களும் கேட்டு மனசுக்குள்ள யோசிச்சு வாங்கிக்கிறீங்க ஆனால் இதுல நிறைய நுணுக்கம் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நுணுக்கம் என்னென்னு வரும் போக போக பார்க்கலாம் நீங்கள் ஆதிசங்கரருடைய முக்கியமான அம்சமே இதுதான் இந்த ஏரியா அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் வில்ஃபுல் ஆக்ஷன் இஸ் கால்டு கர்மா வில்ஃபுல் ஆக்ஷன் இஸ் கால்டு கர்மா அதாவது நமக்கு ஸ்வதந்திரம் இருக்கிறது தான் கர்மானு பேர் அதாவது நான் பேசலாம் இப்போ நான் திடீர்னு இந்த புஸ்தகத்தை தொலைச்சுட்டு நான் திருக்குறள் சொல்லட்டுமான திருக்குறள் சொல்லலாம் நான் பஞ்சதேசியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சாய்ஸ் இருக்கு எனக்கு நீங்கள் வரணுமா வேண்டாமான்னு உங்களுக்கும் சாய்ஸ் இருக்குது எங்க செய்யறத்தில் சாய்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் கர்மான்னு பேர் கர்த்தும் அகர்த்தும் அந்நதாவா கர்த்தும் சக்கியம் கர்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கோ செய்யாமல் இருக்கிறதுக்கோ வேற விதமாக செய்யறதுக்கு இடம் கொடுக்கறது எதுவோ அதுக்கு பேர் கர்மான்னு பேர் கர்மான்னா செயல் வினை தமிழில் சொன்னால் இந்த கர்ம சப்தத்துக்கு நிறைய அர்ஜம் இருக்குது கர்மான்னா செயலுக்கும் கர்மான்னு பேர் செயலினுடைய விளைவுக்கும் கர்மானு பேர் எல்லாம் ஏன் கர்மம் அப்படிங்கிற அங்கே பாருங்கள் என்ன அர்த்தம் நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ்லேயும் வினைக்கு அப்படி தான் இருக்குது என்ன செய்யக்கூடிய செயலுக்கும் வினைன்னு பேர் வினையின் பயனுக்கும் வினைன்னு பேர் ஆனால் நல்வினை பயன் தீவினை பயன் அப்படிம்போம் சம்ஸ்கிருதத்துலையும் அப்படிதான் இருக்கு தமிழ்லேயும் அப்படிதான் இருக்கு கர்மன்னா என்ன போடுவாங்க இங்கிலீஷில் போட்டா ஆக்ஷன் போடுவாங்க அப்புறம் கர்மன்னா இலக்கணத்துல வந்து கர்மன்னா ஆப்ஜெக்ட்ன்னு பேர் ராமஹா கிராமம் கெச்சதி ராமன் கிராமத்திற்கு செல்லுகிறான் அப்படின்னா ராமஹாங்கிறது சப்ஜெக்ட் சம்ஸ்கிருத பாஷையில் கர்த்தான்னு பேரு தமிழில் வந்து எழுவாய் பேரு கர்மாங்கிறது வந்து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 கர்த்தா கர்ம கிரியான்னு பேர் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை ஆனால் மாற்றி சொல்லுவோம் தமிழில் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் அப்படின்னு மாற்றி சொல்ற பழக்கம் ஆனால் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை பயனிலை தான் வெர்பு எதுக்கு சொல்றேன் கர்மாங்கிறதுக்கு அப்படி ஒரு மீனிங் இருக்கு ஆப்ஜெக்ட்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ நான் இன்னொரு லட்சணம் சொன்னேன் கர்த்து அதீனம் கர்ம கர்த்தாவுக்கு கட்டுப்பட்டது கர்மம் சில பேர் என்ன சொல்கிறாங்க மூச்சு விடுறது கர்மம் ஹிருதயம் துடிக்கிறது கர்மம் கண் எமைக்கிறது கர்மம்னு சொல்கிறாங்க அந்த அர்த்தம் இல்லை அது வந்து அனிச்சை செயல் நம்ம கண்ட்ரோல் ஹிருதயம் துடிக்கிறது நம்மளாக துடிக்கலாமா வேண்டாமா நம்ம முடிவு பண்ணுறோம் அது பாட்டுக்கு துடிச்சுன்றிருக்கு மூச்சு விடுறது தானாக நடந்துன்னு இருக்குது மூச்சு விட முடியாத போது தான் நமக்கு கர்மா அது மூச்சு தானாக விட்டுன்ருக்கிற போது அது கர்மா கிடையாது என்ன நம்ம வில் அங்க இல்லை நம்முடைய பிரயத்தனம் அங்க இல்லை எங்க பிரயத்தனம் இருக்கோ அதுக்கு பேர் தான் கர்மான்னு பேர் கர்த்தா ஸ்வதந்திரஹா எல்லாம் சூத்திரங்கள் கர்த்தா ஸ்வதந்திரஹா கர்த்தா சுதந்திரமானவன் செய்கிறவன் சுதந்திரமானவன் அதனாலதான் தர்மம் பண்ண மாட்டேங்கிறான் தர்ம கர்த்தா அதர்ம கர்த்தா தர்மா தர்ம கர்த்தா என்ன அர்த்தம் தர்மத்தை செய்கிறவன் அதர்மத்தை செய்யறவன் தர்மத்தையும் அதர்மத்தையும் கலந்து செய்கிறவன் அதனால கர்த்தாவர் ஆ கர்மான்னு சொன்னா இந்த அர்த்தங்கிறத மறந்துடாதீங்க ஆனா இந்த கர்மாவ ரெண்டா பிரிக்கிறோம் லௌகிக்கம் கர்ம வைதிகம் கர்ம லௌகிக்கம் கர்மன்னா என்ன அர்த்தம் உலகம் முழுக்க பொதுவா இருக்கிற கர்மம் லௌகிக்க கர்ம இந்த உடம்பை காப்பாற்றணும்னா இதுக்கு துணிவணும் இதுக்கு சாப்பாடு போடணும் இதை குளிப்பாட்டணும் அழுக்கா இருந்தா குளிப்பாட்டணும் இதெல்லாம் கர்மா தான் சமைக்கிறோம் அது கர்மா தான் இதெல்லாம் லௌகிக்க கர்மான்னு பேர் லௌகிக்க கர்மா லௌகிக்கம்னா உலகியல் செயல்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் துணி போட்டுகிட்டு இருக்காங்க ரஷ்யாவில் இருக்கணும் துணி போட்டுகிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க எல்லோரும் துணி போட்டுகிட்டு இருக்கும் எல்லாரும் வீடு கட்டின்னு இருக்கோம் எல்லாரும் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணின்னு இருக்கோம் அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு வியா தொழிலை இதெல்லாம் லௌகிக கருமானு பேர் இந்த ரிச்சுவல் எல்லாம் இருக்கேன் கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது விளக்கை துவிக்கிறது இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் வைதிக கருமானு என்ன சொல்வது ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸா ரிலிஜியஸ் ஆக்சன்ஸ் சமய செயல்கள் எங்களுடைய மதத்தை நாங்கள் வந்து விபூதி வைக்கிறேன் இது விபூதி வைக்கிறது சந்தன குங்கம் வைக்கிறதுலாம் எதுனா நாமம் போடுறேன் விபூதி வைக்கிறேன் அப்படின்னா என்னென்னா இதெல்லாம் மத செயல்கள் மத சின்னங்களை தரித்து கொள்ளுதல் இது வைதிக கருமான் சாஸ்திரம் சொல்லிருக்கு பஸ்ம தாரணம் பண்ணு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 நீங்க குளிக்கிற போது கங்கா யமுனா சரஸ்வதி நினைச்சுட்டு குளிச்சா அந்த லௌகிக கர்மம் வைதிக கர்மமா மாறுது பாவனை நார்மலா நம்ம சாப்பிடற சாப்பாட்டை பகவானை நினைச்சுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டா அது வைதிக கர்மமா மாறுது வைதிக கர்மம்னா என்ன வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள்னு அது பிரிச்சிருக்காங்க இன்னுக்கு இன்னென்ன கர்மா பண்றது புருஷ தர்மம் ஸ்ரீ தர்மம் இப்போ சன்னியாசி தர்மம் வேறு கிரகஸ்தர்மம் வேறு இது இன்னொரு வார்த்தை இது தர்மஹான் வேறு பேர் நான் புதுசாக இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணிட்டேன் கர்மா தர்மான்னு கர்மத்தை கர்மத்தை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற கர்மத்துக்கு பேர் தர்மஹான்னு பேர் சோதனா லட்சணார்த்தோ தர்மஹா என்று ஆ சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹா இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு சொல்லி தூண்டி செயல்படுத்துறது கர்மத்தை சாஸ்திரம் சொன்னபடி பண்ற போது அதுக்கு பேரு தர்மகான் ஆயிடுது அதுல ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்தினா அது இன்னும் விசேஷமாக நிறைய புண்ணியங்கள்லாம் வருகிறது இங்கே என்ன சொல்ற ஸ்லோகத்துக்காக தான் இந்த விளக்கங்கள்லாம் கர்மம் வந்து அஜானத்தை நீக்காது என்ன அக்ஞானத்தை நீக்காது எல்லாரும் வேற வேறேங்கிற அஜானத்தை நீக்கிற சக்தி ரிச்சுவலுக்கு கிடையாது தெளிவா சொல்ற நம்ம எல்லாரும் வேற அதாவது இந்த தர்மத்தில் ஒரு நிறைய மகிமையெல்லாம் இருக்கு நம்ம எல்லாரும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டுட்டோம்னா அந்த தர்மம்ங்கிற ஒரு ஒரு செயின்ல நம்ம எல்லாரும் ஒன்னாகிறோம் அது ஒரு சக்தி இருக்கு ஆனாலும் நம்ம எல்லாரும் தர்மம்ங்கிறப்ப நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க பெண்கள்லாம் இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க ஆண்கள்லாம் இந்த பக்கம் உட்காந்துருக்கோம் என்னென்னா தர்மம் அப்படிங்கிறோம் அதுதான் நம்ம கல்ச்சர் நம்ம பழக்கம் ஆகையினால நம்ம அப்படி உட்காடுறோம் அப்படின்னு சொன்ன வந்து என்ன பண்ணுறோம் அது நம்மளை வந்து தர்மம் வந்து நம்மளை ஒற்றுமைப்படும் நம்மளாம் இப்போ தப்பாக நினைக்கிறோமா இல்லை இதெல்லாம் வழக்கம்ப்பா நம்ம பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வேற வேறையா இருந்தாலும் அந்த தர்மத்தை கட்டுப்படுற போது நமக்குள்ள ஒரு ஐக்கியம் ஏற்படுது இந்த ஐக்கியம் முதல்ல ஐக்கியம் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்ம எல்லாரும் வேற கிடையாதுங்கிறதா உண்மை நம்ம எல்லாரும் வேறங்கிறதும் ஒரு உண்மை மேலெழுந்த வாரியான உண்மை எல்லாரும் உண்மையில் வேற கிடையாதுங்கிறதும் உண்மை அந்த உண்மை புரியணும்னா முதல்ல இந்த உண்மைக்கு வரணும் இந்த தர்மத்துக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னா அதுக்கு பேருதான் தான் மனம் போன போக்குல வாழ்றது மனம் போன போக்கில் வாழ்ந்தா எல்லாருக்கும் விருப்பு விருப்பம் அதிகமாகிடும் இந்த தர்மத்தை கடைபிடிக்கிற போது விருப்ப வெறுப்பு எல்லாம் ஒழுங்குக்கு வரும் கட்டுப்பாட்டுக்கு வரும் தர்மத்தை கடைபிடிக்கலைன்னா கட்டுப்பாடு இல்லாமல் மனம் போன போக்குல போயின்னு இருக்கும் ஆகினால அதர்மாச்சரணத்திலிருந்து வரும்போது ஒரு என்ன சொல்றது ஒரு சாமானிய ஐக்கியம் ஏற்படுற மாதிரி ஒரு அபே பேத புத்தியை குறைக்கணும் எல்லாரும் கட்டுப்படணும் ஈஸ்வரன் இருக்காரப்பா தர்மம் இருக்கு நம்ம நாட்டு இருக்கு நாடு இருக்கு நம்ம எல்லாம் இந்த நாட்டில் ஓரளவுக்கு அமைதி இருக்கிறதுக்கு காரணம் என்ன எப்பவா குண்டு வெடிக்கிறதே தவிர எப்போ பார்த்தாலுமா குண்டு வெடிச்சுட்டு இருக்கு காரணம் என்னன்னா எப்படியோ எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் ஓரளவுக்கு சட்டத்தை மதிச்சு நடக்கிறதுனால தான் பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இப்போ நம்ம இந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கிறோம்னு சொன்னால் இல்லாட்டி அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த சினிமாலெல்லாம் காட்டுவான் ரிஷிகள்லாம் ஹோமம் பண்ணுற போது அப்படியே அறக்கர்கள்லாம் அப்படியே கொடுமையை பிடிச்ச தூக்கி போயிட்டே இருப்பான் மேலே அது மாதிரி நம்மளாம் இங்கே சாஸ்திரம் படிக்க வந்தால் என்ன வந்து வாசலை ரகல பண்ணால் அதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு சமூகம் கட்டுப்பட்டு இருக்கு அது போராது இன்னும் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை எல்லாம் எப்படி இருக்குமோங்கிற கவலை எல்லாம் அந்த சமாச்சாரம் தனி ஆனா இது புரிஞ்சிடும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது நம்ம எல்லாருக்குமே வேற்றுமை உணர்ச்சி இருக்கு வேற்றுமை உணர்ச்சி இயல்பாகவே இருக்கு அது ஸ்ட்ராங்காகவே இருக்கு ஆனா இந்த கர்மா வந்து நம்மளுடைய வேற்றுமை உணர்ச்சியை ஓரளவுக்கு குறைக்குமே தவிர முழுசா வேற்றுமை உணர்ச்சியை நீக்கிற சக்தி தர்மத்துக்கு கிடையாது எப்படி ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் கர்மாவுக்கு இல்லை தர்மத்துக்கு இல்லை முழுக்க வேற்றுமை அடியோட நீக்கிற சக்தி எதுக்கு இருக்குன்னா ஞானத்துக்கு தான் இருக்கு என்ன ஞானம் நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிற ஞானம் அது எப்படி எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுக்கு விசாரம் பண்ண கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி இந்த குரலுக்கு பொருள் என்ன தெரியுமா ஒழுங்கா ஆசிரியர்கிட்ட போய் ஒழுங்கா வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சு உண்மையை புரிஞ்சுகிட்டவனுக்கு மறுபடியும் இந்த வேற்றுமை உணர்ச்சி துன்பம் எல்லாம் வர மற்ற வாரா நெறி கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி மெய்யுணர்தல் அதிகாரத்தில் திருக்குறள் இருக்கும அவித்யாம் இந்த வேற்றுமைங்கிறது இந்த பேதம் இருக்கே அவித்தியை அவித்தியனா என்ன அர்த்தம் அறியாமை அறியாமைக்கு ஏன் அவித்யின்னு பேர் வச்சாங்க அவித்திய அவித் வித்யா அவித்யா அப்படி சொல்லலாம் இன்னொரு லக்ஷணம் என்னன்னா அதாவது விசாரம் பண்ணிட்டா வித்ய வந்துடுத்துனா இல்லாம போறது எதுவோ அதுக்கு பேர் அவித்யான் தான் அவித்யான்னா என்ன அர்த்தம் அஜானம்னு அர்த்தம் அறியாமைன்னு அர்த்தம் இக்னரன்ஸ்னு அர்த்தம் நான் ஒரு ஒரு பாஷையிலையும் சொல்கிறேன்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 आत्मैक्य ந வினா விமுக்தி ந சித்தியதி பிரம்மசாந்தரே ஸ்லோகம் படந்து சாஸ்திராணி நீ எத்தனை சாஸ்திரத்தை வேணாலும் படி குர்வந்து கர்மாணி என்ன வேணாலும் ரிச்சுவல் பண்ணு அதிருத்ரம் என்ன கோட்டி ருத்ரமே பண்ணு பதினோரு அதிருத்ரம் பண்ணா கோட்டி பேர் நீ பதினோரு கோட்டி ருத்ரம் என்ன சொல்லணும் கோட்டி கோட்டி ருத்ரம் சொல்ல ஆக இந்த எத்தனை கர்மாவை பண்ணு கர்மாவை எவ்வளவு பண்ணுறையோ அவ்வளவு தூரத்துக்கு புண்ணியம் கிடைக்கும் ஞானம் வராது படந்து சாஸ்திராணி குர்வந்து கர்மாணி யஜந்து தேவான் தேவர்களுக்காக நீ சோமயாகம் வாஜபேய யாகம் எத்தனை யாகம் வேணாலும் பண்ணு யஜந்து தேவான் பஜந்து தேவதாக நீ வந்து ஹரே ராமா நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணி நிறைய நீ பஜனை பாடு ஆனா ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கோ எல்லாரும் ஒண்ணுங்கிற ஞானத்தை நீ அடையாதவரை மோட்சம் கிடையாதுங்கிறார் ஆத்மைக்கிய போதேன வினா என்ன வேர்டு பாருங்க அழகான பதம் போட்டிருக்காரு ஆத்ம ஐக்கிய போதேன வினா எல்லா ஆத்மாவும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த ஆத்ம ஐக்கிய போதேன வினா விமுக்தி நசித்தி இந்த மோட்சம் என்பது சித்திக்கவே சித்திக்காது பிரம்மசதாந்தரேபி பிரம்மதேவன் நூறு பிரம்மன் வந்துட்டு போனாலும் நடக்காது பஜ கோவிந்தத்தில் சொல்றார் குரு தே கங்கா சாகரம் விரத பரிபாலனம் சர்வமதேனி ஜன்மசத்தேன குரு தே கங்கா சாகரம கோமுக்கில் இருந்து கங்கா சாகர் வரைக்கும் பாத யாத்திரை ஜனங்கள் இன்னும் இருக்காங்க அது பெரிய புண்ணியமாக கருதப்படுறது கங்கை எங்கே உற்பத்தி ஆகிறதோ அங்கிருந்து தொடங்கி கங்கை கடலில் கடக்கிற வரைக்கும் பாத யாத்திரை ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இங்கிருந்து கங்காஜலத்தை எடுத்துட்டு அதை சுமந்துண்டு போய் கங்கா சாகரத்தில் விடுறாங்க கங்கை ஓடிண்டே இருக்கு அந்த கங்கை கர ஓரமாகவே நர்மதா பரிகிரமா எவ்வளவோ நடக்கிறது நம்ம தேசத்தில் அதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் விரத பரிபாலனம்னா என்ன அர்த்தம் எல்லா விரதங்களையும் கடைபிடிக்கிறது சோமவார விரதம் அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் விரத பரிபாலனம் அவவா தானம் சாரிட்டி ஆனால் நீ என்ன பண்ணினாலும் சரி ஞானவிகீன சர்வமத்தேன எல்லாரும் ஒண்ணுங்கிற ஞானத்தை நீ அடையாத வரைக்கும் உனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மோட்சம் இல்லை சரி தமிழ்ல இருக்கா நான் பட்டினத்தார் பாடி இவர் தாய்மானார் பாடுறார் பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவை இடை மூழ்கியும் நதிகளிட மூழ்கியும் எழுநா மத்தியிடை நின்றும் மண்ணு தசநாடி முற்றும் சுத்தி செய்தும் அஷ்ட வீர சித்தி செய்தும் இப்படி நிறைய பாட்டு வருஷ போர் செய்தும் கடைசியில சொல்லுவார் ஞானமல்லது கதிகூடுமோ ஆகையினால இது வந்து இது பெனாட்டிசம் இல்லை என்ன சுவாமி ஞானம்தான் மோற்றம் கொடுக்கணும் ஏன்னு சொல்லிட்டே இருக்கீங்க சர்வீஸ் ஆல்சோ கிவ்ஸ் லிபரேஷன் அப்படி சொல்ல லாஜிக்கலா சொல்லணுமே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 அத்வைத சித்தாந்திகளுடைய மோட்ச ஸ்வரூபத்தின் படி ஞானந்தான் சாதனம் அதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம அதான் இன்னொன்று இருக்கேன் நீங்கள் பூஜை பண்ணி பண்ணி பகவானை தியானம் பண்ணின பண்ண என்னாகும்னா இந்த சோல் சோல்னா என்ன இந்த உயிரானது இந்த உடம்பை விட்டு பிரிஞ்ச பிறகு என்னாகும் இந்த உயிர் வந்து உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற போதே ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளையே நினச்சி நல்ல காரியமெல்லாம் பண்ணிட்டே இருந்ததுன்னா இந்த உயிர் வந்து உடம்ப விட்டு கிளம்புற போது நேரம் அந்த இறைவனிடத்தில் போய் ஒடிஞ்சிடு இது துவைத சித்தாந்தம் அது மோக்ஷம் அவங்க மோட்சம் அப்படி அந்த மோட்சத்தை ஒத்துநுட்டோம்னு வச்சுங்களேன் இந்த கதைக்கு வர வேண்டாம் ஆனால் நம்ம மோட்சத்தை டிஃபைன் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்குது அது மோட்சம் அதுக்கு பேர் சாலோக சாரூப சாமீப சாயுஜ முக்தி அது ஏதோ போறது அது வந்து சாஸ்திர சம்மதமாக அது லாஜிக்கலாக சரியாக இருக்குமா அது ஸ்ருதி யுக்தி அனுபவத்துக்கு பொருத்தமா அப்படின்னு விசாரம் பண்ணினா அதில் நிறைய தோஷங்கள் தெரியுது எது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை போய் அடையிறது ஏன் வச்சோங்க துவைத்த மதத்தில் மோக்ஷம் அதிருஷ்டம் அத்வைத்த மதத்தில் மோக்ஷம் திருஷ்டம் இங்கேயே இப்பொழுதே அதிர்ஷ்டம்னா என்ன வரும் இறைவனுடைய அருளால கிடைக்கிறது ஞாபகம் வச்சுங்க துவைத்த மதத்துல மோக்ஷம் என்பது இறைவனுடைய அருளால் கிடைப்பது இங்க அத்வைத்த மதத்துல இறைவன் அருளோடு கூடி அருளை வேண்டி முயற்சியினால் அடையப்படுவது இந்த வித்தியாசங்கள்லாம் தெரியலன்னா இந்த கன்ஃபியூஷன் போகவே போகாது இல்ல சுவாமி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 தாராளமா சந்தோஷமா அப்புறம் காணாம போயிட்டு இல்லை இருந்தது அப்புறம் போயிடுத்து அப்படின்னா அப்ப பார்த்துப்போம் அதுதான் என்னமோ எனக்கு தெளிவா சொல்லிட்ட மாதிரி ஒரு நிறைவு பார்ப்போம் கர்ம அவித்யாம் நிவர்த்தையே கர்மம் கர்மம்னா ரிச்சுவல்ஸ் அது வந்து ரிச்சுவல் வந்து நிறைய வெரைட்டி அதாவது என்ன சொல்றது உடம்பால செய்யற கர்மா வாக்கால செய்யறது விடாம உட்கார்ந்து பகவத்கீதையை வந்து காலம்புற ஒரு தடம் மத்தியானம் ஒரு தடம் மூணு தடவை பகவத்கீதை முழுக்க சொல்றேன் அப்படின்னா பாராயணம் வாச்சிக்கம் கர்ம காயிகம் கர்ம கோயில தட்சிணாமூர்த்திய பிரதட்சிணம் பண்ணிண்டே இருக்கேன் சிவகுரு ஞானகுரு விஷ்ணு குரு வாகிமாம் சொல்லி வாய் சொல்லிட்டு இருக்கு வாச்சிக்கம் கர்ம மனசுல சுவாமியை தியானம் பண்ணிட்டு இருக்கேன் எப்படியா இந்த கடனை தீர்த்துவை சொல்லி பிரதட்சிணம் பண்ணிண்டே இருக்கேன் கர்மா அதாவது உடம்பாலையும் செய்யலாம் மனசாலையும் செய்யலாம் வாக்காலையும் செய்யலாம் எப்படி வேணாலும் மூணு கரணம் தான் இருக்கு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் ஆக கர்ம அவித்தியாம் ந நிவர்த்தையே வினிவர்த்தையேதுன்னு போட்டிருக்கு பாருங்க ந வினிவர்த்தையே நன்றாக நீக்காது நான் முதல்ல ஒரு ஒரு பாடம் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குழந்தையா இருக்கிறபோதே குழந்தைக்கு ஆத்ம ஜியானம் வேணும்னு சொன்ன ஆனால் குழந்தைக்கு இருக்கிற ஆத்ம வேற அந்த ஆத்மக்யான் கொஞ்சம் வயசான பிறகு புரிஞ்சுக்கிற ஆத்ம வேற இது என்ன பெரிய குண்டாக இருக்குன்னா இருக்கிற போதே நம்ம சொல்லி கொடுக்குற ஞானம் ஆத்ம வேற நீ உடம்புன்னு நினைக்காது ஆத்ம ஜியானம் இல்லாமல் இருக்கிறதுன்னு கேட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்பை நான் நினைக்கிறது சரியான ஜானம் உடம்பை நான் நினைக்கிறேன் ஞானம் நான் வந்து தமிழ்ல ஒரு அந்த பாட்டு என்னைத்தான் சடனா எண்ணியோ சொன்னீர் ஐயா தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்கள் பிறந்து இறந்து உழலுவானேன் நின்னத்தான் நம்பினேற்கு நிர்ணயம் அருளுவீரே அப்படின்னு கைவல்லவனித ஆசிரியர் சொல்றார் அந்த அந்த பையன் சொல்றான் சிஷியன் சொல்றான் உங்களை நம்பி வந்திருக்கேன் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லைன்னு சொல்றீங்க என்ன தெரியாமையா இருக்கு அஞ்சரை உயரம் எண்பத்தஞ்சு கிலோ இதுக்கு ஜாதி குலம் கோத்திரம் எல்லாம் இருக்கு இந்த உடம்ப நான் அப்படின்னு சொல்ற ஜானம் சரியான ஜானம் குழந்தைக்கு முதல்ல ஆத்ம ஜானம் தெரியுமா ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுல சொல்லி கொடுக்க வேண்டியது நீ உடம்பு உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் ஜீவாத்மாங்கிற ஞானத்தை முதல்ல கொடுக்கணும் இந்த ஞானத்தை வச்சு இந்த குழந்தை என்ன பண்ணணும் இந்த ஜீவன் வந்து புறக்கிறதும் இல்லை சாகிறதும் இல்லை உயிர் பிறப்பதும் இல்லை உயிர் அழிவதும் இல்லை உயிருக்கு பிறப்போ இறப்போ கிடையாது உயிருக்கு ஆண் பெண் வேற்றுமை இல்லை உடம்புக்குள் உயிர் இருக்கிறது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 ஒரு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதனை தவிர எதுவும் மாறவில்லை ஏதாவது மாறிடுச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம் மனிதன் தான் ஓயாத மாறிக்கொண்டே இருக்கிறான் ஓயாது மாறிக்கொண்டிருப்பவன் மனிதன் மறுக்க முடியாது ஆகையினால முதல் பாடம் என்னதுன்னா நீ உயிரல் உயிராக இருக்கிறாய் நீ உடம்பு இல்லைன்னு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் நிறைய உயிர் இருக்கப்பா புல்லுக்குள்ளே உயிர் இருக்குது மண்ணுக்கு மண்ணுக்குள்ளே சொல்ல மாட்டோம் மண்ணுக்குள்ளே உயிர் எது உயிர் எதிர்க்குன்னா எது உண்டு உறங்கி மலங்கழித்து இனப்பெருக்கம் செய்கிறதோ அது உயிரை உடைய உடல் அதுதான் உடல் அந்த உடலுக்குள்ள தான் உயிர் இருக்குது இப்ப கல்லு மண்ணெல்லாம் இப்ப வந்து கிடையாது அதுக்குள்ள உயிர் இருக்குன்னு சொல்லுவோம் ஆக முதல்ல குழந்தைகளுக்கு தேவை என்ன சின்ன வயசுல நமக்கு தேவை என்ன நீ உயிர் ஞாபகம் வச்சுக்கோ உடம்புக்கு பிறப்பு இருக்கு இறப்பு இருக்கு உயிருக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை உயிராகிய நீ உடலை உடையவனாக இருக்கிறாய் உடையவளாக இருக்கிறாய் ஆனால் நீ அவளும் அல்ல அவனும் அல்ல இந்த பாடம் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும் இது நமக்கே நிறைய பேருக்கு சரியாக தெரியல பெரியவங்களுக்கே தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் அது நீ என்ன பண்ணணும் ஒழுக்கமாக இருக்கணும் கடவுளை சார்ந்திருக்கணும் புண்ணியம் பண்ணணும் தர்மத்தை கடைப்பிடி அதெல்லாம் அப்போ தான் பண்ண தோணும் நான் உயிர்னு நினைச்சாத்தான் அது மாத்திரமில்ல இது நிறைய பாடம் இருக்கு இந்த உயிரோட சூட்ச சரீரம் வேற இருக்கு அந்த சூட்ச்ம சரீரத்தில் வந்து படிக்கிற படிப்பு ரிஜிஸ்டர் ஆகும் பண்ற புண்ணியம் பாபம் ரிஜிஸ்டர் ஆகும் வேற சொத்தோ பத்தோ உறவோ எதுவும் ரிஜிஸ்டர் ஆகாது அந்த மனசுல சட்டுல் பாடி அதுதான் வந்து என்ன பண்ணும் இந்த உயிரும் நுண்ணுடல் தமிழ்ல சொன்னா நுண்ணுடல் சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் சூட்ச சரீரம் இங்கிலீஷில் சொன்னால் சட்டில் பாடி அந்த சோல் வித் சட்டில் பாடி அது என்ன பண்ணும்னா அதுதான் நிறைய கிராசர் பாடியை எடுத்து எடுத்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கு அப்படி சொல்லி கொடுத்து இதில் ஒரு ஸ்ரத்த விஸ்வாசத்தோட நீ புண்ணியத்தை பண்ணு அப்புறம் ரொம்ப நாள் பக்குவப்பட்ட பிறகு எல்லாம் பட்ட பிறகு நீ உயிரல்ல எல்லாம் உயிர்கள் அனைத்து உயிர்களும்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 ஒழுக்கம் கோட்பாடு பண்புகள் இதற்கு முக்கியத்துவம் தர முடியும் அவனால் தான் நன்றாக கடைபிடிக்க முடியும் ஏதோ கூட்டத்தோட கோவிந்தாவா கடைபிடிக்கிற ஒழுக்கம் எல்லாம் நிக்காது ஆனா நான் உயிர் நினைச்சு பண்ற போது கடைபிடிக்கிற ஒழுக்கம் இருக்கே நிக்கும் அது வளரும் அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பக்குவம் வந்ததுக்கு பிறகு என்ன சொல்லுவோம்னா நீ உன்ன ஜீவன நினைச்சிக்காத நீ பிரம்மன் ஃபர்ஸ்ட் லெசன் என்ன துவம் ஜீவகா செகண்ட் லெசன் என்ன துவம் பிரம்ம இதுதான் கர்மகாண்டம் முழுவதும் என்னது ஞான காண்டம் என்னது துவைத்த மதம் என்ன சொல்லுகிறது பிரம்மன் வந்து ஜீவனுக்கு வேற இந்த ஜீவன் வந்து பிரம்மனுக்கு தாசன் இதை நம்மளும் ஒத்துக்கிறோம் ஒரு லெவலுக்கு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 எத்தனை வருஷம் பணம் செலவு பண்ணி டைம் எனர்ஜி லஞ்சமெல்லாம் கொடுத்து படிச்சு. படிக்கிறாங்க இந்த வித்திய ஒரு பைசா செலவு இல்லை இது நமக்கு மாத்திரம் இல்லை ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய வித்தியை இது இந்த வித்தையை பொறுமையாக ஒழுங்காக சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக யாரும் படிக்கிறாங்க அது மாத்திரம் இது பணம் கொடுக்குமான்னு கேட்குறாங்க பணம் கொடுக்காது சொல்லப்போனால் பணம் கொடுக்காதுன்னு சொல்கிற தப்பு என்னெல்லாம் கொடுக்காது இது உலகத்தையே அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வித்தைக்கு இருக்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் நார் வள்ளுவர் என்னதான் கொடுக்காது நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் படிச்சா சோறு போடுமான்னா இது ஒண்ணுதான் தலைமுறை தலைமுறைக்கும் தொடர்ந்து ஒழுங்கா சோறு போடும் மற்றதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு சோறு போட்டு வறுமையில கொண்டு விடும் இது அப்படி கிடையாது ஆகையினால என்ன சொல்கிறோம் கர்மாவை பண்ணணும் இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம் ஆசிரமத்தில் பாருங்கள் இவ்வளவு தூரம் விஷயம் சொல்கிறோமே ஆனால் நம்ம கர்மாலாம் விட்டுருக்கோமா ஏன் விடுறது இல்லை ஆசிரமத்தில் வந்து ஏதோ ஒன்று நிம்மதி வரட்டுமே இல்லை இது பண்ணலை அதுனால் என்ன எல்லோரும் உட்காந்துருக்க முடியாது படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சக்தி கம்மி ஒரு வயசுக்குள்ளே படித்தாதான் உண்டு அதுக்குள்ளே படிக்கிற போது ஒரு வயசில் படிக்கலான்னு நினச்சா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் விக்ஷேபம் ஆகையினால என்ன பண்ணுறது இந்த மாதிரி கர்மாவெல்லாம் வச்சுருக்கோம் எதுக்குன்னு கேட்டால் சித்த சுத்திக்கு அழகா பேலன்ஸ் பண்ண தெரியணும் அது வந்து ஒரு ஒரு டீச்சர் இருந்தாருன்னா அழகாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பார் அவர் சொல்கிறத ஏற்றுக்கொண்டால் அது பிரயோஜனத்தை கொடுக்கும் ஆக கர்ம அவித்யாம் ந வினிவர்த்த ஏத் வித்யாவே அவித்யாம் மிக ரிச்சுவல் எந்த ரிச்சுவலும் மோக்ஷத்தை கொடுக்க அஜானத்தை போக்காதுங்கிறார் அவ்வளோதான் விஷயம் அவித்தியே போக்க முடியாது அது மாத்திரமில்லை அவித்தைக்கு கர்மம் சகாயம் அடைவருக்கு ஒருவர் நட்பு ரிச்சுவலுக்கும் அவித்யக்கும் ரொம்ப உறவு இருக்குங்கிறார் அவிர்வோதிதையாங்கிறார் மேலும் அடுத்த வகுப்பில் நாம் சிந்திப்பதற்கு குருநாதர் நமக்கு அருள் புரியட்டு ஹரி ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவினே வியோமவத்வியாப்தேகாய்ஷிணாமூர்த்தே நம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 ா ஹரி ஓ ஆகிருநாஸ்